முப்பத்தி அபுர்தர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லூசல்ல அறவே உணவை குறை கூற மாட்டார்கள் அவர்கள் விரும்பினால் அந்த உணவை சாப்பிடுவார்கள் அந்த உணவை வெறுத்தால் சாப்பிடாமல் விட்டுவிடுவார்கள் புகாரி ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது முஸ்லிம் இரண்டு